து இது ஆறு கலைக்கூடம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தது அருமையான பாடல்களையும் கருத்துக்களையும் அற்புத படைப்புகளையும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தொகுதி வழங்குகின்றன ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியை தொடர்ந்து என்பது பல்வேறு இடத்திலே கடக்கலாம் அந்த அறிவு செய்திகள் நம்முடைய தலையிலே வந்து சேர வேண்டும் என்றால் ஒரு குருமுகமாக வந்துதான் சேர வேண்டும் அதாவது பரவான்மாவை உணர்வது என்பது ஏதேனும் ஒரு குருவின் வழியாகவே உணர வேண்டும் என்பதை காட்டுவது சூரியன் இருக்கிறது மனிதன் இருக்கிறான் இரண்டு பேருக்கும் இடையிலே சூரியனுடைய வெப்பத்தை உடனடியாக பெற வேண்டும் என்றால் அதற்கு வேறு ஒரு கல்வி இருக்கிறது தனித்து கிடக்கின்ற சூரியனுடைய வெப்பம் எல்லா இடத்திலேயும் பரந்து கிடந்தாலும் கூட அந்த சூரியனுடைய வெப்பம் ஒரு பொருளை வந்து தீண்ட வேண்டுமானால் இடையிலே ஒரு கல்வி தேவை திருமூலத்திலே இந்த கருத்தை சொல்லுகிறார் சூரிய வெப்பம் தனியாகவும் தரையிலே கிடக்கக்கூடிய பஞ்சு தனியாகவும் கிடக்கிறது ஒரு பூதக்கண்ணாடி வழியாக சூரிய ஒளி ஒருமுகமாக திறந்து அந்த பஞ்சின் மேலே படுகிற போது அந்த பஞ்சு நெருப்பு பற்றிக் கொள்கிறது அந்த பூதக்கண்ணாடியின் வழியாக சூரியனுடைய ஒளி ஒருமுகமாக வராத வரைக்கும் தனித்து கிடக்கின்ற பஞ்சு எந்த காலமும் பற்றிக் இல்லை அதுபோல அறிவு செய்திகள் பழையிடல கடந்தாலும் நம்முடைய மூனையிலே வந்து அந்த அறிவு செய்தி பொருந்து வேண்டும் என்றால் குருமுகமாக வர வேண்டும் ஆகவே உலகத்திலே நாம் வாழ்க்கை அனுபவத்திற்கு தேவையான செய்திகளை மட்டும் இல்லாமல் இறைவனுடைய கருணையை பெறுவதற்கும் ஒரு குரு தேவைப்படுகின்றது சூரியின் சந்நிதியில் சுடுகின்ற சூரிய வெப்பத்தை போலே ஒரு குருவினுடைய முன்பாகத்தான் இறைவனுடைய பெரும் கருளை நமக்கு வந்து சாடுகிறது அந்த வகையிலே வள்ளினாச்சியாராகிய ஜீவான் முருகப்பெருமானாகிய பரமான்மாவையும் இணைத்து வைப்பதற்கு இங்கே குருவாக விளங்கக்கூடியவன் நம்பினாஜன் அப்படி வள்ளினாச்சியாருக்கு காவலாக அமர்ந்த போது இந்த கிழவேதியருக்கு உணவு கொடுக்க வேண்டிய பொறுப்பு வள்ளினாச்சியாருக்கு ஏற்பட்டு திணைமாவை நன்றாக பசிந்து இப்போது கையில் அழைப்பதற்காக வருகிறார் வள்ளினாச்சியார் கிழவேதியர் வேண்டுமென்றே தன்னுடைய கையிலே உணவை வைக்க வருகின்ற நேரத்திலே கையை வேண்டும் என்று ஆட்டிக் கொள்ளுகிறார் கொஞ்சம் கோபத்தோடு கையில் நன்றாகத்தான் பிடி என்று சொன்னார் உடனே கழவேதியர் எட்டி வள்ளிநாச்சியார் கையில் பிடித்து விட்டார் இது கூட ஒரு முக்கியமான குறிப்பை நமக்கு காட்டுகிறது என்பதை மறக்கக்கூடாது ஆடுகின்ற உன்னுடைய கையை ஒழுங்காகப் பிடி என்று சொல்ல வள்ளினாட்சியாருடைய கையை எட்டி கதவேதியர் பிடித்தார் என்றார் ஒரு குறிப்பிட்ட சொல் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக வழங்குகின்ற நிதித்திகம் அல்லது சவுணம் என்பதை விளக்குகிற பகுதி இது தெய்வப்பட்டு கொண்டு விட்ட ஒருவர் ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பு இது நடக்குமா நடக்காதா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற போது அவருக்கு தொடர்பே இல்லாத பக்கத்து வீட்டுக்காரர் ஏதோ தன்னுடைய குடும்ப செய்தியை பேசிக் கொண்டிருக்கிற நிச்சயம் நடக்கும் போ என்று தன்னுடைய வீட்டிலே சொல்வது தன்னுடைய காரியத்துக்கு தெய்வம் கொடுத்த ஒரு வாக்காக இவரை எடுத்துக் காட்டுவது ஆடுகின்றடைய கையை ஒழுங்காக பிடி என்கிற பொருளிலே வள்ளினாசியார் சொல்ல வள்ளிநாசியாருடைய கையை கிழவேதியர் பிடித்தது இப்போது கிழவேதியர் முருகப்பெருமான் கொஞ்சம் தண்ணீர் தாகம் எடுத்தது போல நடிக்கிறார் தனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கற்கிறார் ஏழு மலைகளை தாண்டி இருக்கிற சுடையிலேதான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை கையை பற்றிக் கொண்டு வள்ளிநாசியார் அரிசிச் செல்வதற்கு பதிலாக ஒரு கோலை கொடுத்து அழைத்துக் செல்கிறார் ஏழு மலைகளை தாண்டி இருக்கின்ற சுனைக்கு இந்த கிழ வேதியரை வள்ளிநாசியார் ஏன் கொண்டு செல்ல வேண்டும் அப்படி கதை ஏன் வேண்டும் என்னதான் பரமான்மா ஜீவான் தொடர்பு ஏற்பட்டாலும் ஏழு பிறவிகளை கடந்த பிறகே முக்தி கிடைக்கிறது என்கிற குறிப்பை காட்டுவது அங்கே சென்று கிழ வேதியராக இருக்கிற முருகப்பெருமார் வள்ளினாச்சியார் கொடுத்த தண்ணீரை அருகிறார் கேட்டார் தண்ணீர் தாகம் தீர்ந்து விட்டது அல்லவா தண்ணீர் தாகம் தீர்ந்து விட்டது வேறு என்ன வேண்டும் வள்ளினாசியார் கோபத்தோடு கற்கிறார் ஒன்று தண்ணீர் தாகம் தேர்ந்துவிட்டது வேறு என்ன வேண்டும் வேற ஒன்றுமில்லை வேற ஒன்றுமில்லை வேற ஒன்றுமில்லை தண்ணீர் தாகம் தேர்ந்துவிட்டது வேறு என்ன வேண்டும் ஒன்றுமில்லை வள்ளி எனக்கு வயிற்று பசித்தது நீ உணவு கொடுத்தாய் எனக்கு தண்ணீர் தாகம் தண்ணீர் கொடுத்தாய் வேறு என்ன வேண்டும் என்ன மாதிரி எழுக்கிறீர்கள் ஒன்றுமில்லை தாகத்தை வருத்துகின்ற அரும் உணவு தந்தாய் தாகத்தை தவிர்த்தாய் இன்னும் தவிர்ந்தில தளர்ச்சி இன்னும் நமக்கு தளர்ச்சி போறவில்லை என்றால் வேறு என்ன செய்ய வேண்டும் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை தளர்ச்சி போகவில்லை என்றால் மேகத்தை வருத்துகின்ற மெல்லியலே அருமையான கூந்தல் படைத்திருக்கிறாய் கிழவேதியர் என்னமோ சுற்றி சுற்றி பேசுகிறார் என்று என்ன வேண்டும் நன்றாக சொல்லுங்கள் என்றால் வள்ளிநாட்டியார் ஒன்றுமில்லை ஆகத்தை வருத்துகின்ற அரும்பசிக்கு உணவு தந்தால் தாகத்தை தவிர்த்தாய் மோகத்தை தவிர்த்தியாயும் முடிந்தது என்றார் உடனே வள்ளிநாட்டியாருக்கு மிக கடுமையாக கோபம் ஏற்பட்டது கிழவேதியர் பேசுகிற பேச்சா ஒரு பருவப்பணி நடத்தினே மோகத்தை தவிர்க்க வேண்டும் என்று பேசுகிற பேசாயது என்று வள்ளினாசியாருக்கு கோபம் கிழவேலியரை விட்டுவிட்டு தனியாக திரும்பிவிடுகிறார் இந்த பாடலும் ஒரு அற்புதமான தத்துவத்தை விளக்குவதுதான் இங்க கிழவேரியர் தனக்கு ஏற்பட்ட வயிற்று பசியையோ அல்லது தனக்கு ஏற்பட்ட தாகத்தையோ வள்ளினாசியார் தவித்ததாக குறிப்பிடுவது புறக்கதை அதற்குள்ளே அமைந்து விளக்கிற அற்புதமான தத்துவத்தை உணர வேண்டும் ஜீவான் கண்டு பரமாத்மா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஜீவான் பக்குவம் வருவோம் போது கருத்து இது தினந்தோறும் ஜீவான்மாவை வணங்குவதற்கு சிலா ரூபமான விக்கிரகங்களை வைத்து வேளாண் வேலைக்கு செய்து அந்த நைவேத்தியத்திலே இறைவனுக்கு அர்ப்பணமாக தண்ணீரை எல்லாம் ஊற்றுவது வழக்கம் ஆனால் இந்த பூஜை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு பக்குவம் ஏற்பட்டு விடுகிற பொழுது அதற்கு மேலே இந்த பூஜை புரஸ்காரங்களை எல்லாம் கடந்து தெய்வத்தை அடையக்கூடிய கருதி வந்துவிடுகிறது ஜீவான்மாவை பார்த்து பரமான் காலத்திலே சொல்லுகிறார் தினந்தோறும் நீ என்னுடைய சிலா ரூபத்திற்கு நைவேதியம் எனக்கு பசிக்கும் என்று வேளா வேலைக்கு நைவேத்தியங்களை நீ படைத்தாள் அந்த நைவேத்தியங்களை எல்லாம் படைக்கின்ற போது தண்ணீரை எடுத்து ஊற்றி எனக்கு நீ அர்ப்பணம் செய்தால் எனக்கு பசிக்கும் என்று நீ நைவேத்தியம் செய்தால் நான் அதை ஏற்றுக்கொண்டேன் ஆகத்தை வருத்துகின்ற அரும் உணவு தந்தால் அதோடு கூட எனக்கு நீ தண்ணீரை எடுத்து வார்க்கிற பொழுது என்னுடைய தாகம் தவிர்ந்துவிடும் என்று தண்ணீரை வார்த்தால் தாகத்தை தவிர்த்தால் இவற்றிலே எல்லாம் எனக்கு தளர்ச்சி நீங்கவில்லை எப்போது என்னுடைய தளர்ச்சி நீங்கும் என்றால் நீ என்னை அடைவதற்கு தடையாக இருப்பது நீ இந்த உலகியல் வாழ் கொண்டிருக்கக்கூடிய மோகம் அந்த மோகத்தை விட்டு விடுவாயானால் உனக்கும் எனக்கும் இடையிலே இனிமேல் தடையாக எதுவுமே இல்லை ஆகவே மோகத்தை தவிர்த்தியாயில் முடிந்தது என்று வல்லினாச்சியார் இடத்திலே கிழ வேதியர் சொல்வது பரமன்மா ஜீவான் இந்த உணகத்திலே நீ கொண்டு மோகத்தை முற்றிலும் விட்டு நீயும் நானும் இணைந்து விடலாம் இரண்டு பேருக்கும் இடையில் தடையாக வேறு எதுவுமே இல்லை என்கிற குறிப்பை காட்டுவது மோகத்தை தவிர்த்தியாயின் முடிந்தது என்பது ஆனால் வல்லினாச்சியார் இப்போது கிழவேதியர் தன்னிடத்திலே பேசிய பேச்சை கேட்டு மிகுந்த கோபத்தோடு அந்த கிழ வேதியரை விட்டுவிட்டு தனியாக வந்துவிடுகிறார் இப்போது கிரேதியராகிய முருகப்பெருமான் சிந்திக்கிறார் இந்த வள்ளினாச்சியாருக்கு எந்தெந்த முறையிலோ தன்னை உணர்த்தியும் கூட உணரவில்லையே எவ்வாறு உணர்த்துவது என்று எண்ணுகிறார் அறிவு ரீதியாக தான் யார் என்பதை இவ்வளவு காலம் உணர்த்தியும் வள்ளிநாட்சியார் உணர்ந்து கொள்ளவில்லை அறிவாலை உணர்த்த முடியாத போது அச்சத்தாளை உணர்த்துவது மிக பொருத்தமானது என்று முன்னாலே செல்லுகின்ற வள்ளினாட்சியார் தன்பால் வந்து சேர வேண்டும் என்றார் எல்லாம் வந்த விநாயகர் பெருமானை மனதிலே கருதி ஒரு யானையின் வடிவத்திலே வந்து அச்சத்தை உண்டு பண்ணி தென்னடத்தில் வளிநாட்சியாரை சேர்ப்பிக்க வந்து வருக என்று மனதிலே கருதினார் விநாயகர் பெருமான் மிகப்பெரிய யானையினுடைய வடிவத்திலே வருகிறார் தங்கம் என்றால் கொம்பு தங்கத்தை உடையது தந்தி பொம்பை உடைய விநாயகப் பெருமான் யானையினுடைய சுரூபத்திலே வருகிறார் இப்போ யானையினுடைய சொரூபத்திலே விநாயகர் பெருமான் வருவதைக் கண்டு கண்டு அச்சப்பட்டுக் கொண்டு வளிநாச்சியார் ஓடிவந்து சரண் அடைகின்றார் இது ஒரு முக்கியமான தினம் இந்த உலகத்திலே சில பேருக்கு தெய்வப்பற்றி என்பது அறிவாதை ஏற்படுகிறது சுழந்து கொண்டிருக்க உலகம் அதை சுற்றி சுற்றி வரக்கூடிய சூரியன் அதை தூந்திருக்கக்கூடிய மற்ற பல்வேறு விதமான கோள்கள் அல்லது கிரகங்கள் இவையெல்லாம் ஒரே கதியில் எவ்வாறு இயங்குகின்றன என்று ஏற்படுகிற வியப்பு இந்த வியப்பை தொடர்ந்து ஏற்படுகிற சிந்தனை இந்த சிந்தனையினுடைய முடிவாக ஏற்படுகின்ற தெய்வ வழிபாடு இந்த உலகம் இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கின்ற கிரகங்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான உயிர்கருவிகள் அரசியலே ஒன்றாக வழங்கக்கூடிய தான் தன்னுடைய உணர்வுகள் தன்னுடைய உணர்வுகளை தணிப்பதற்கான பல்வேறு விதமான பொருள்கள் போக ஓக்கியங்கள் இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து இவற்றையெல்லாம் படைத்திருக்கின்ற இறைவன் ஒருவன் இருக்கிறான் எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா இறைவா இறைவா என்று சிந்தித்து அறிவி இறைவன் எடுக்கிறான் என்று உணர்வது ஒரு வகை ஆனால் சில உயிர்கள் பக்குவம் இல்லாத உயிர்கள் அறிவி ரீதியாக சிந்திக்க முடியாத போது அச்சத்தினாலே தெய்வபக்தி ஏற்படுகிறது ஏற்படுத்துகிறார் அது தவறு இல்லை சிலபோது வீதி ஓரங்களில் மிக மிக சாதாரண மக்கள் அச்சத்தின் காரணமாக சில தெய்வ வழிபாடுகளை செய்கிறார்கள் அவர்களை நாம் சிறு தெய்வ வழிபாட்டை உடையவர்கள் என்று ஒதுக்கிவிடுகிறோம் அது ஒன்றும் தவறு அல்ல இந்த முத்தன் முனியன் என்று சொல்லக்கூடிய தெய்வ வழிபாடுகள் எல்லாமே அறிவு ரீதியாக சிந்தித்து தன்னை அடைய முடியாத அல்லது அந்த பக்குவத்தை அச்ச உணர்வினாலே செய்யக்கூடிய ஒரு செயல் அது எந்த விதத்திலேயும் தவறவுடையது அல்ல அப்படி அறிவாலே சில இறைவன் தன்னை உணர்த்துகிறான் அச்சத்தாலும் இறைவன் தன்னை உணர்த்துகிறான் இப்போது அறிவாலே இவ்வளவு காலம் வள்ளிநாட்சியாருக்கு தன்னை உணர்த்திய கிழ வேதியர் இப்போது யானையினுடைய வடிவத்திலே விநாயக பெருமானை வரவழைத்து அவருடைய அச்சத்தின் காரணமாக தன்னை அடையுமாறு செய்வது அச்சத்தின் காரணமாகவும் உலக உயிர்களுக்கு வழிபாட்டு ஏற்படுத்துவது இறைவனுடைய விருப்பம் என்பதை சுட்டிக்காட்டுவது இப்போது தன்னை வந்து சார்ந்த வளிநாசியாரை கிழவேதியை ஏற்றுக்கொண்டு அந்த யானையை திரும்ப செல்லுமாறு தன்னுடைய உள்ளத்திலே கருதி அப்படியே விநாயகர் பெருமான் சென்றுவிட வளிநாசியாரை தனியாக ஒரு இளத்திற்கு அழைத்துக் சென்று கிழவேதியர் தான் தான் என்பதை தன்னுடைய திரு காட்டுகிறார் மூதிரண்டு முகங்கள் படிரண்டு கரங்கள் இவற்றோடு கூடிய திரு உருவத்தை காட்டுகிறார் இப்போது வள்ளிநாச்சியார் தன்னை எதிர்காலும் அடித்தளமாக ஏற்றுக்கொண்ட கிழ வேதியர் அல்லது முதலிலே வேடுவனாக வந்து தன்னை ஏற்றுக்கொண்ட திருமகன் எல்லாம் உள்ள முருகப்பெருமான் தான் என்று தெரிந்து கருதுகிறார் இவ்வளவு காலம் வீணாக கழித்து விட்டோமே என்று கருதுகிறார் எந்த காரணத்தினாலும் தான் முருகப்பெருமானை உறிந்து முடியாமல் போய்விட்டது என்று கருதுகிறார் முன்னான்கு தோடும் முகங்கள் மூடி ரெண்டுமாக காட்சியளிக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்த்து அணைய சுடர் வேணவரே இவ்வுருவம் முன்னே காட்சி என்னை முயன்றாமல் இக்காலம் என்றால் வீணாக என்று பொருள் இவனது காலம் தாங்கள் தான் முருகப்பெருமான் என்று சொல்லி என்னை ஏற்கொள்ளக்கூடாதா இவனது காலம் வீணாக நான் கழித்து விட்டேனே என்று கதறுகிறார் வள்ளினாட்சியார் இப்பொழுது இது எதை காட்டுகிறது இந்த உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தெய்வ பற்றே இல்லாமல் திடீருந்து ஒரு தெய்வப்பட்டு வருகின்ற போது நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தெய்வப்பற்றுக் கொண்டவர்களாக விளங்குகிறோம் என்கிற எண்ணத்தை விட பல காலம் தெய்வப்பற்று இல்லாமல் வீணாக கழித்து விட்டோம் என்கிற வருத்தம் தான் மிகுதியாக இருக்கும் அதை காட்டுவது முன்னே அடைய சுடர் வேலவரினுடைய திருவுருவத்தை கண்டு இப்போது உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்பட்டு விடவில்லை இவ்வளவு காலம் பொன்னே கழித்து விட்டோம் வீணாக கழித்து விட்டோம் என்று வள்ளினாசியார் வருந்துவதுதான் பெரியதாக இருக்கிறது மா பரமான்மாவை உணர்ந்து கொண்டுகின்ற பக்குவமான காலம் வருகிற போது உணர்ந்து கொண்டதற்கு பெருமைப்படுவதை விட உணர்ந்து கொள்ளாமல் கழித்து விட்டோமே என்று வருந்து கட்சியை எழுதியிருக்கிறார் ஆகவே ஜீவான் பரமான்மாவை நாடி போய் அடைவதை விட பரமான்மா ஜீவான்மாவுக்கு தன்னை உணர்த்துகிற காலத்தில் இவ்வளவு காலம் வீணாக கழித்து விட்டோமே என்று வருந்துள்ளதை கட்சியப்பர் மிக முக்கியமாக இங்கே நமக்கு காட்டுகிறார் மின்னே அணைய சுடர் வேலவரே இவ்வுருவம் முன்னே காட்டி என்னை முயங்காமல் இக்காலம் கொன்னே கழித்தீர் என்று வள்ளிவாச்சியார் வருந்துவதாக ஆனாலும் என்று தெரிவித்து வள்ளிவாச்சியாரை மீண்டும் தோழியோடு சேர்த்து கிழ வேதியர் வடிவம் கொண்டு முருகப்பெருமான் சென்று விட்டார் உடற்போக்கு என்கின்ற ஒன்றின் மதியாக வள்ளிவாச்சியாரை அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற முருகப்பெருமான் போடி நிறத்திலே சொல்லி மல்லினாச்சியாரை தன்னோடு வந்து சேர்ப்பிக்குமாறு சொல்லி மல்லினாச்சியாரை ஏற்றுக்கொள்ளுகின்றார் திருமணம் செய்து கொண்டு நந்திராஜன் உண்மை உணர்ந்து பரவ வாக்கியம் என்று நினைத்து அந்த திருமணம் முடித்து மல்லிராச்சியாரையும் தெய்வ யானையும் அழைத்துக் கொண்டு திருத்தணிகையிலே வந்து முருகப்பெருமான் வீட்டிருக்கிறார் தெய்வ யானை வள்ளி சமேதராக முருகப்பெருமான் வீட்டிருப்பது எது போல என்றால் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக பார்க்கடலில் பறந்தாமல் இருப்பது போலே சூரவத் என்று சொல்லக்கூடிய கடலை தன்னுடைய வேளாண் கலைக்கிவிட்டு வந்து தெய்வயானை வள்ளி சமீதராக திருத்தணிகளிலே முருகப்பெருமான் வீட்டிருப்பது எது போலே என்றால் சூர்க்கடல் பருகும் வேலோன் துணை இருவரோடும் பார்க்கடல் அமலிகளில் பாவையர் புறத்து வைகின்ற இறைவனைப் போலே வீச்சிருக்கிறார் அப்பேற்பட்ட தெய்வ யானை வள்ளி சமீதராகிய முருகப்பெருமானுடைய பெரும் தருணை எல்லாரையும் வந்து சார வேண்டும் ஆறுதோள் வாழ்க அறுமுகம் வெப்பை கூறு வேல் வாழ்க குடம் வாழ்க செவ்வள் ஏறிய மண்ணை வாழ்க யானை தன் நடந்து வாழ்க மாறு இலா வள்ளி வாழ்க வாழ்க்கை ரடியாரல்லாம் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் விதியது இது ஆறூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியோட இணைந்திருந்து அருமையான பாடல்களையும் கருத்துக்களையும் அற்புத படைப்புகளையும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தொகுத்து வழங்குகின்றன ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இணைந்திருங்கள் per pe use சீராடி குன்றத்தில் திருமணமாகி தேவன் கோடி அசைய திருக்கின்ற திருப்பரம் குன்றத்தில் திருமணமாகி தேவன் கோடி அசைய திருக்கின்ற அறுவடிவாகியாகி நம்ம ஆனந்த வைபவம் முருகனின் கோலமின் அழகனின் தரிசனம் அடியவர் சீலமே திருப்பரம் குன்றத்தில் திருமணமாகி தேவக்கோடி அசைய சிரிக்கின்ற சித்திக்கும் மொழியில் தேரா அன்னை சிவபாலன் நம்மை தினம் காக்க எண்ணிய போரில் வந்துடுவார் திருப்பரம் குந்தத்தில் திருமணமாகி தேவல் பொடி அசையின்ற முகனே குமராஷண்முகனேவாவன் வளரும் தருவினில் உயிராய் வளர்ந்து திருப்பரம் குன்றத்தில் திருமணமாகி தேவல் கொடி அசைய திருக்கின்ற திருமணமாகி தேவல் கொடி அசைய மகில ஆனந்த வைபவம் முருகனின் கோலமே அழகனின் தரிசனம் அடியவர் சீலமே திருப்பரம் குங்கத்தில் திருமணமாகி தேவன் கோடி அசைய திருக்கின்ற ஆயிரம் பாட்டெழுதி அத்தனைக்கு பொருழுதி ஆயிரமும் எழுதி ஒத்தி வைக்க வீடு கட்டி பாடுபட்டு புலங்கே நான் ஒருதான் உன்னை பார்த்து விட்டேன் வீடுதற்கு ஆயிரம் பாட்டெழுதி அத்தனைக்கு பொருதி முருகா உண்மை பார்த்து விட்டேன் நூலெதற்கு ஆயிரம் பாட்டுகளில் அத்தனைக்கு முருகெடுதே ஆயிரம் எழுதிர் வருகேன் முருகா உண்மை பார்த்து விட்டேன் பாட்டுதற்கு கடலோர புடி கொண்ட குமரவே அருட்ரோதிவாளனே வணக்கம் அவரின் படலின்ற புயதீர்த்த அழகுவே அறிவிட்ட வீரனே பணக்கண்ணும் அவை தாயின் கடலோர புடி கொண்ட குமரவே அருடோதி வாழனே பணக்கணும் அவர் இறவில் பழகின்ற புலசீர்த்த அழகு அடங்கித்தீரனே வணக்கம் தலைமையுமே சோழன் பழமுடி சோலை கருத்தினும் சீலனே பணக்கம் தரமே எரித்தோலை பழமுடி தோலை கருத்தினையும் கீழனே பழக்களும் தையிலை வலை உடைவோனின் காதலே கணவம் கற்றித்த ஞானனே வணக்கம் அலைவாயில் குடி கொண்ட குமரே அருகோழி வாணனே வணக்கமுனை அவர் பட வேண்ட துயதீற்ற அழகுவே அடுவித்த வீவனையே வணக்கம் வாழ் இலை கூற துறவியாளர் இலை கொண்ட பாலனே வணக்கமும் இளைய சைய வாழ இளை கூற துறவியாளர் இளை கொண்ட பாலனே வணக்கமும் இங்கிலே சசிவோட்டு பறந்தும் இது மயிலுடன் இருக்கின்ற தேவனே சசிவோனோடு பரங்கு எங்கள் மயிலுடன் நிக்கின்ற தேவனே பணக்கம் இலையெல்லா பெரும் பாத செறி கூட தணிகளே விளமிடம் கேலனே பணக்கம் இலையெல்லா பெரும் பாத செறி கூட தணிகளே விளமிடம் கேலனே பணக்கம் விளைகின்ற தனியாக அருகிலே இருந்து வாடனே வணக்கமும் மலைவாயில் படதோடும் குடிகொண்ட குமரவே அருகோடி வாழமே வணக்கம் அவனிடனில் படகின்ற துயசீட்ட அழகுவே அடையிட்ட வீரனே வணக்கம்